وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون وقال رسول الله صلى الله عليه وسلم لقد أوذيت بالله وما يؤذى أحد وقال رسول الله صلى الله عليه وسلم மிக பெரிய அருளின் காரணமாக பெரிய பெருபகாரத்தின் காரணமாக இந்த புனிதமான தாவத்துடைய உழைப்புல ஏதாவது ஒரு அடிப்படையில ஈடுபடக்கூடிய ஒரு அரிய நல்ல சந்தர்ப்பத்தை வாய்ப்பை அல்லூ சு நம்மவர்களை செய்கு மிக அதிகமாக நன்றி செலுத்தா யாரை விரும்புகின்றனோ நேசிக்கின்றானோ அவர்களுக்கு இது போன்ற தீனுடைய ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை subhanahu wa ஒவ்வொரு காலத்திலையும் கொடுத்திருக்கிறது என்றான் அல்லாஹு யாரையாவது தெரிந்திருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வெளித்தோற்றங்களை பார்ப்பதில்லை அவர்களுடைய குளம் கோச்சரங்களை பார்ப்பதில்லை அவர்களுடைய செல்வங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை நிறங்களையோ அல்லது எந்த கண்டங்களில் எந்த நாட்டில் வாழ்கின்றார்களோ என்பதையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை மீதுண்டானுடைய தேனுக்காக வேண்டிய அவனுடைய உள்ளத்தில் உள்ள அந்த கவலையை பார்த்து அல்லாஹு பானகுவா ஒவ்வொரு காலத்திலையும் பலர்களை தெரிஞ்செடுச்சிருக்கின்றான் அரேபியர்களை மாத்திரமல்ல அஜமியர்களையும் தெரிஞ்செடுச்சிருக்குகின்றான் ான் மே பெரிய அன்பிற்கு கனவான் கணேஷ் நான் பார்க்கலாம் நபிமார்களுடைய காலங்களில் அதிகமான நபிமார்கள் அரேபிய நாடுகளாக சரி சில நபிமார்கள் அது அல்லாத நாடுகள் அதிகமான நதிமார்கள் அரேபிய மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த நாடுகளில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் அது அல்லாத சிலர்களை வேறு வேறு கந்தங்களில் வேறு வேறு நாட்டவர்களிலும் அல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறது என்றான் ஏன் நம்முடைய அரசூல்லாஹி வசல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சில தோழர்களை கொடுத்தான் சில நண்பர்களை கொடுத்தான் இந்த உதவியாக எதிர்த்து செய்வதற்காக தேர்ந்தெடுத்தான் அந்த நிகர் அவர்கள் அது மிகையாகாது உலகத்திலே வேற எந்த ஒரு நபிக்கும் எங்களது நபிக்கு கொடுக்கப்பட்ட தோழர்களை போன்றுண்டான தோழர்கள் கொடுக்கப்படல்ல அது அவர்களுக்காக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம் அந்த வேணும்னா ஒரு பனிரெண்டு பேர்கள் இருந்தாங்க அவர்களுடைய முழு சரித்திரம் கூட கிறிஸ்தவர்கள்ட்ட முழுமையான முறையில இல்லத் மூத்தாலே சலாப்புக்கலாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான அந்த பலு இஸ்ராயில் உள்ள மிக முக்கியமானவர்களுடைய முழுமையான சரித்திரம் அந்த யூதர்கள்கிட்ட இல்ல எது நபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த நபி தோழர்கள் ஒரு நூறு இருநூறு மேற்பட்ட தோழர்கள் தோழர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் எங்க நபியுடைய தோழர்களுடைய எண்ணிக்கை அதாவது ஈடுபட்டவர்களுடைய எண்ணிக்கை சுமார் ஐந்து லட்சத்தை தாண்டுகின்றனர் அந்த ஐந்து லட்சம் பேர்களுடைய முழுமையான சிர பாதுகாக்கப்பட்டிருக்குது இவருடைய உண்மையான பெயர் என்ன இவருடைய புனிப் பெயர் என்ன என்னென்ன வேலைகளை தொழில்களை செய்தார் ஓதி கொடுத்தாரு ரயில் கற்பதற்காக வேண்டி எந்தெந்த நாடுகளுக்கு பிரயாணம் செய்தாரு எந்தெந்த வருஷங்கள்ல பிரயாணம் செய்தாரு எந்தெந்த உச்சாருக்கு ஓதினாரு என்னென்ன கிதாபுகளை எழுதி முடித்தாரு எந்த வருஷத்தில் திருமணம் முடித்தாரு யாரை முடித்தாரு அதனால் என்னை குழந்தை அவர்கள் எப்படி இருப்பாங்க முஸ்லிம்களுக்கு முன்னால் அவர்கள் எப்படி இருப்பாங்க அவர்களுடைய இரவு வேலை எப்படி இருக்கும் அவர்களுடைய பகல் நேரம் எப்படி இருக்கும் செலவு செய்யக்கூடிய வேலையில் அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் யுத்தத்திற்கு போகக்கூடிய வேலையில் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அவர்களுடைய ஒவ்வொரு விடியமாக விவரிக்குகின்றான் பாதங்கள் நடந்து விட்டால் அவர்கள் அதற்காகவே எவ்வளவு கவலைப்படுவாங்க அதற்காகவே எவ்வளவு மன்றாடுவாங்க அழுவாங்க இரவு நேரம் வந்துட்டா ரொம்ப கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க அவர்களுடைய படுக்கைகளை விட்டும் அவர்களுக்கு அந்த கடும் தேவையுடைய வேலையில கூட அடுக்கவர்களை தெரிஞ்சிருப்பாங்க அவர்கள் உரிமை இருக்குது அடுத்தவர்களுக்கு வாரி வாரி வழங்குவாங்க இறைவனுடைய உத்தரவு என்பதற்காக தனக்கு மிகவும் விருப்பமானதை கூட அவர்கள் செலவு செய்வாங்க நபியுடன் இருக்கக்கூடிய அவர்கள் அந்த முகமதுடன் இருக்கக்கூடிய அந்த தூதுவர்கள் முகமதுடன் இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்கள் அசித்தா அலல் குஃபார் காப்படத்துல இருப்ப உதவி செய்யக்கூடிய வேலையில அந்த சகாபா கலைக்கலைகள் அவர்கள் தான் கைதியாக பிடிக்கப்பட்டிருப்பாங்க அந்த காப்பிர்கள் அந்த கைதியாக பிடிக்கப்பட்டவர்களுக்கு ரொட்டியை கொடுப்பாங்க இவங்க ஈட்ட சாப்பிடுவாங்க விஷயத்தில் கடிதம் ஆனால் பண்புடைய விடயத்தில் அவர்களுக்கு நிகர் அவர்கள் ரோஹமா முஸ்லிம்களுக்கு மிகவும் இரக்கம் உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக இருப்பாங்க பல இடங்களில் குறிப்பிடுகின்ற அவர்களும் இந்த ஒவ்வொரு சகாபாக்களுடைய தனிப்பட்ட அவருடைய உயர்வை பற்றி அவருடைய கண்ணியத்தை பற்றி அவருடைய கௌரவத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் முக்கியமான அவர்களுக்கு மிக ஒரு ஹாதிமாக இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு பற்ற பெயர் சொல்லுவாங்க இரண்டு பாதிரத்தைகளை சுமக்கிற நீங்களை விரும்பினாலும் உங்களுக்கு எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் அனுமதி என்னுடைய வீட்டு பார்க்கலாம் என்னுடைய அந்த அளவுக்கு நபி அவர்களுடன் ஒரு தரவை அவர்கள் சின்ன சிலர்கள் பார்த்து கேரி பண்ணினாங்க உலகத்தில் விட சிறந்த ஒரு நபர்கபு தென்னேரிஞ்சு உலகத்துடைய மக்கள் மதிக்கக்கூட ஒன்று இருக்கல்ல பெரிய சொத்துக்களோ செல்வங்களோ பணங்களோ காசுகளோ மாட மாடிகைகளோ தோட்டங்களோ ஒன்றுமே இருக்கல்ல எந்த அளவுக்கு அவர் வாழ்ந்தார் என்றால் நாளைக்கும் எதையும் சேர்த்து வைக்க மாட்டாரு பெண்கள்க நகை இருந்தா அந்த எல்லாத்துக்கும் என்று கூறக்கூடிய அளவுல மிகவும் அவதாவது பற்ற நிலையில வாழ்ந்தார் ஹதரத் அபூதருக்கு ரவி நபியா அவங்க சொல்றாங்க அபூதரையோட உண்மையான ஒரு நபர் உலகத்துல இல்ல மேலான பெரியார்களே அன்பில் கூடிய கனவான்களேஷாக அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்கள் படைத்தவர்கள் யூதர்களிடம் இருந்து எனக்கு லெட்டர் வருது அந்த லெட்டரை யூதர்களை வைத்துத்தான் நான் தர்ஜுமா டிரான்ஸ்லேஷன் செய்கின்றேன் இந்நிலம் ஆ மனு அவர்களுடைய எனக்கு முழுமையான நம்பிக்கை இல்ல சிலவே அவர்களுடைய வெறும் பதினேழு நாட்கள் நான் படித்து முடித்து விட்டு அல்ல அந்த அளவுக்கு ஆச்சரிய கொடுத்திருந்தான் ஐபருடைய கோட்டையுடைய மிகப்பெரிய கதவு நாற்பது அல்லது திறக்கிறாங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாங்கலேஷா அந்த தகாபாக்களுடைய பொதுவான சிறப்புகளை பயனடைகள் குறிப்பிடுகின்றான் அவர்கள் ஒவ்வொரு நபருடைய சிறப்புகளை பற்றி ரசூல் அதல்ாரி அஜமியர்கள் எல்லோரும் அரபு நாட்டவர்கள் அல்ல அதிலையும் அந்த நாடு அல்லாதவர்கள் ஒவ்வொரு காலத்தில் அல்லாவுக்கு தேர்ந்தெடுத்து நவர்களுடைய அந்த உயர்த்துவதற்கு ஆரம்பத்தில் சோதனைகளை கொடுத்தான் சிக்கல்களை பிரச்சனைகளை கஷ்டங்களை கொடுத்தான் சோதனைகளை கொடுத்து கொண்டே இருந்தான் நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர் எங்கட ரசூல் அதனால் அவர்கள் சோதனை செய்யப்பட்ட மாதிரி அவர்கள் வேதனை செய்யப்பட்ட மாதிரி அவர்கள் பயமுறுத்தப்பட்ட மாதிரி உலகத்தில் வேறு வேதனையோ நோவிலையோ பயமுறுக்கவோ பட்டிருக்க மாட்டான் அதனால தன் அப்படி அவங்க சொல்லுவாங்க அவர்கள் பயமுறுத்தவும்ிக ரசத்துவர்களை மிரட்டுவாங்க அவர்களை அச்சுறுத்துவ ஒன்று மார்க விட்டு அல்லது இந்த நாடு கடத்தி விடுவோம் கூறுகின்றான் அந்த காசிரானவர்கள் கொடுத்த அந்த அந்த நம்பிக்கை அதுல குன்னமும் அவர்கள் கருகாமல் அந்த தீனுடைய சிகமத்தில இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த அதாவது தீனுடைய வேலையில அனைத்து நபிமார்களும் உறுதியாத்தான் இருந்த ஒவ்வொரு நபிமாருக்கு வித்தியாசமான சோதனை ஹதரத் இப்ராஹிம் ஆலேஹி சலாத்து அவர்களுக்கு அவர்களுடைய சந்தையின் மூலமாக சோதன அந்த சலாத்து சலாம் இரண்டு பேருக்கும் அவர்களுடைய மனைவிமார்களின் மூலமாக சோதனை சிலர்களுக்கு மனைவிமார்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் என்றால் மகன்மார்களின் மூலமாக சோதனை சிலர்களுக்கு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கு சார்பாக தப்போட்டாக இருக்கிறாங்க அவர்களுடைய கோச்சரம் அவர்களுக்கு எதிர்ப்பு அவர்களுடைய கூட்டம் அவர்களுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு பக்கம் இருக்கு அதற்கு மூசாலே சரான் அவர்களுடைய அந்த பலி சிறாயிலே நாம் எடுத்துக் கொண்டோம் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இருந்தாலும் அடிக்கடி எதையாவது சேர்த்து அதில் மூசாவை கஷ்டத்தில் போட்டுடுவாங்க அதுல பூசாவ பிரச்சனை ஏற்படுத்த சேப்பாங்க அவர்களுக்கும் சிலை இருக்கு சிலைகளை ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க எங்களுக்கு அல்லாவ கண்ணா கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து காட்டணும் அறி நல்லா ஹஜரா எங்கட அல்லாவ கண்ணுக்கு முன்னால நிதனசிரமா நீங்க காட்டிடணும் என்ற மைதான பல வருஷ காலம் அவர்களை அல்லாட்டை கொடுத்திக் கொண்டிருந்தது அவர்களுக்கு ஒரு வெளிச்சட்ட இரவையில் அல்லா அனுப்பி வைப்பான் பகலையில நடப்பாங்க வேகத்தை கொண்டு அல்லாஹ் நிலவி கொடுத்தான் இப்போ ஏற்பாட்டும் செய்து கொஞ்ச நாள் சொன்னாங்க மூசா எங்களுக்கு எந்த நாளும் இந்த மண்ணு செல்வாவை சாப்பிட்டுக் கொண்டு அதனால பூமியில ஏற எங்களுக்கு இந்த புரஷ் சாப்பாடு வேணும் அதாவது பூமியில விலையேற இந்த பருப்பு போன்றது வெங்காயம் போன்றது வெள்ளப்பூடு கீரை போன்றது எங்களுக்கு வேணும் இந்த உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்க பொறுமையாக இருக்க முடியாது அவங்க நிரப்பிட்ட துவா கேளுங்க பூமியிலிருந்து வெளியாக பருப்பு வகைகள் கீரை வகைகள் வெங்காயம் வெள்ளப்பூடு போன்றவைகள் எங்களுக்கு தேவை இந்த உணவை என்னால அவர்களுடைய கோச்சலத்தின் மூலமா அவர்களுக்கு சோதனை அவர்களை ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய சகோதரர்கள் இஸ்லாமியர்களின் மூலமாக சோதனை வீரான பெரியார் கடையே கணவான்களே சகோதர்களே எங்கடரசுல்லா செல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டா அவர்களுக்கு பல வகையில சோதனை அவர்களுடைய சிறிய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல்ல அவர்களுடைய அப்பா அப்துல் முசலீப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அவர்களுடைய பொலிஷியர்கள் இருந்த மிக முக்கியமான தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல்ல பெரும் பெரும் தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளல அந்த நாட்டில் உள்ள முக்கியமான வசதியானவர்களும் ஏற்றுக்கொள்ளல்ல மாற்றமாக மறுமுடையில ஒரு சோதனைகளை கொடுத்துக் இருந்தாங்க ஆனா அவர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வு கிடைத்துவிடும் எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த தீன் எங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக வந்திருக்க தீவின் மூலமாக அனைத்தையும் சாதிக்கலாம் அவர்கள் வரவேற்ற முகத்தை சலித்துக் கொண்டு பாரம நினைச்சு நபியுடைய காலத்தில் உள்ளவர்கள் தியாகம் செய்யல அந்த தியாகம் செய்தவர்கள் தியாகம் செய்த விரு தியாகம்ியாகம்ியாகம்ியாகம் உணவு சாப்படாமல்ியாகம்ியாகம் பயத்தைக் கொண்டு தியாகம்ளில் ஏற்பதை கொண்டு தியாகம்ியாகம் எந்த தியாகமாக இருந்தாலும் சரி इन मुखतौद वरवेटांगा अल्लाह सुब्हानहू व तआला अद कुरानन करिपडगिंद्रान वला नब्लु वन्नकुम बिशयि मिनल खौफ वल जुआ वनफ्सि मिनल अमवाल वल अनफसु वस समरा நாங்க உங்களை சோதிப்போம் கொஞ்ச பயத்தை கொண்டு நாங்கள் சோதிப்போம் முழுமையான பயம் அல்ல கொஞ்ச பயத்தை கொண்டு நாங்கள் சோதிப்போம் தாராள <laughs> பயம் ஒரு மாதத்திற்கு பின்னால இருந்தது கலிக்கிற மாதிரி பயம் இருந்தது அல்லாஹ் ல பயக்கொண்டு சோதித்தான் மீளான பெரியார்களே கணவன்களே ஷகோர்களே ஒரு முக்கியமான எழுபது பேர்களை நான் கண்டிருக்கிறேன் அந்த எழுபது பேர்கள் யாருக்கு கூட நபியுடைய சபையில் ஒரு ஆடையை தவிர இரண்டாவது ஆடை ஒன்று இல்லை ஒன்று மேலாடை இருக்கும் அல்லது கீழாடை இருக்கும் கூட சக்தி சாஜிபுணாபி வக்காத்திரி எல்லா அனுப்ப சொல்லுவாங்க ஆஹ் மக்கால் இஸ்லாமியர்களையும் நபியை என்னுடைய மிதிப்பட்ட மாதிரி இருந்துச்சு அதை எடுத்து பார்த்தேன் ஒரு மிருகத்துடைய தோல் துண்டு என்னுடைய கால்ல பட்டுச்சு அந்த தோல் துண்டை எடுத்து கொஞ்சம் சுத்தமாக்கி அதை நெருப்புல போட்டு பொசுக்கி பின்னால் அதை பவுடர் பண்ணி அதை தூளாக்கி அந்த தூளை கொஞ்சம் தண்ணீரை போட்டு அந்த தண்ணியை நான் குடித்தேன் மூன்று நாள் வரைக்கும் என்னுடைய பசிக்கு அதுதான் போதுமானதாக இருந்தது அந்த ஒரு கிலாஸ் தண்ணி மேலான பெரியார்களே கணவன்களே சகோர்களே ஆரம்ப அவர்களுக்கு அல்லாஹ் பசியை கொண்டு சோதித்தான் நபி அவர்களுக்கும் கடுமையான பசித்து பாப்பி அல்ல அவர்களுக்கும் அவர்களுடைய மகன்மார்கள் நபியுடைய மனைவிமார்கள் அனைத்து மக்களுக்கும் அப்துல் அஹேபன் அமருடைய பதிவு செய்யப்பட்டிருக்குது அமர் ரபியல்லாம் சொல்லுவாங்க ரைபருடைய வெற்றி வரைக்கும் நாங்கள் பேரீட்ட பழங்களை கூட வயிறு நிறைய சாப்பிட்ட இல்ல கைபருடைய வெற்றியில எவ்வளவு காலம் நபி நபி நபி பட்டம் கிடைத்து இருபது வருஷம் மக்காட பதிமூணு வருஷம் மதியனாவுடைய ஏழு வருஷம் நபிப்பட்டம் கிடைத்து இருபது வருடம் வரைக்கும் பேரட்ட பழங்களை கூட வயிறு நிறையா அவர்களுடைய சரித்திரம் எங்களை தெரியும் அவர்களுடைய பக்கத்தை வீட்டுக்காரர்கள் ஒரு யூத பெண்மணியாக இருந்தார் ஆனால் ரொம்ப இறக்கம் உள்ளவர்கள் அதில் தம்பு அவர்களுடைய மகள் மூத்த மகள் அதைய சகோதரி அதில் கிட்டத்தட்டோமீட்டர் தொலை தூரத்திற்கு போவேன் இருக்குது அந்த தோட்டத்தில் உள்ள ஈட்ட மரங்கள் கீழே பெரிய கேட்டேன் வந்தேன் முறை போய் நெருப்பு கேட்டேன் அவளும் நெருப்பு தந்தா அவை போட்டேன் மீண்டும் பார்க்கின்றேன் பெண்கள் அவசரப்பட மாட்டாங்க போனே போன வேலையிலும் அவள் நெருப்பை மாற்ற முறையே கஷ்டப்பட்டு நிலைமையை யாருமே வரல இந்த பக்கத்தில் உள்ள அரேபிய பெண்மணி மாத்திரம் அந்த சாப்பிடவே மாட்டே அதுவரைக்கும் முதலாவது சமைக்கப்பட்ட உணவு அவளுக்கு அவர் சாப்பிட்டு விஷயம் இருந்தா தான் நான் சாப்பிடுவேன் அந்த யூதருடைய உள்ளத்தில் அவரின் மீது உண்டான இறக்கத்தை போடக்கூடிய அளவுக்கு அல்லா பசியை கொண்டு சோதித்தான் கஷ்டத்தை கொண்டே அனைவர்களையும் அல்லா சோதித்தான் வேளாண் பெரியார்கரை கனவங்கரே சகோதரேன் அவர்களுடைய பொருளில் சேதம் ஏற்படுவதைக் கொண்டும் அல்ல சோதித்தான் பொருளில் நஷ்டம் ஏற்படுவதைக் கொண்டு சோதித்தான் பொருளின் அதிகரிப்பு தான் ஏற்படுது ஆரம்பத்தில் அவர்களை செய்து மக்கான வேலையில குறைபாடு மூணு குறைபாடு குறைபாடு கொடுக்கக்கூடிய நேரம் குறைபாடு வர தீனுக்கு கொடுக்கூடிய நேரங்கள் குறைவோம் ஆனால் நேர்மாற்றம் தகாபாக்கள் தீனுக்கு முன்னாலே பெரிய வசதியானவர்கள் தீனுக்கு வந்ததற்கு பின்னால் எல்லாமே குறைஞ்சிருது இது கபூலியத்திற்குரிய அடையாளம் அதரது எல்லா ஹோன்ஹா எவ்வளவு பெரிய பணக்கார பெண்மணி எவ்வளவு பெரிய வியாபார பெண்மணி அவங்க வியாபார பொருட்கள் எடுத்துக்கொண்டுதான் கிடைப்பதற்கு முன்னாலேசம் செல்வாங்க செலவழித்து ஒரு கட்டம் ஒண்ணு வருது சபா மலையில அதில் ஜிப்ரேல் அதில் ஜிப்ரேல் அவர்களை நபி அவங்க சந்தித்து சொல்றாங்க யா ஜிப்ரேல் அவர்களுடைய முழு குடும்பத்திற்கும் வீட்டில கஞ்சி காய்ப்பதற்கு ஒருபடி அரிசி கூட கிடையாது ரொட்டி சுடுவதற்கு ஒருபடி மாவு கூட கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் செலவழித்து செலவழித்து ரொட்டி சுற்றத்துக்கு ஒரு பிடி மாவு கூட இல்லாத ஒரு நாளை அவர்கள் பெற்றுக் கொண்டாங்க அதர தபு பக்காக பெரிய பிடவை வியாபாரி நாலு கடைகளை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தாங்க நம்பி வந்து இந்த புடிதமான வேலை அறிமுகம் செய்யறாங்க செய்யறாங்க செலவழிக்கிறாங்க அவங்களோட போற வேலையில அதரது அவர்கிட்ட சுமார் நாலாயிரம் திரகம் இருந்தது அந்த நாலாயிரம் நூற்றுக்கு நூறு நாலாயிரம் எடுத்துக்கொண்டு போறாங்க ஒரு சட்டம் ஒன்று வரது அதனை இரண்டு ஓரங்களை இணைப்பதற்கு அவர்களுக்கு பட்டம் கூட இல்ல ஒரு முள்ளை எடுத்து என்ன செய்யல தான் அதில் ஜிபிரிலாம் வந்து நம்ம இடத்துல சலாம் சொல்லி அல்லாவோட தோழருக்கு சலாம் சொல்ல ான்பின் நீங்க நான் தந்த வறுமையை புரிஞ்சு கொண்டீங்களா அல்லது நான் வறுமையை தந்தேன் என்று கோபத்தோடு இருக்கிறீங்களா என்னுடைய நான் பொருத்தத்தில் என்னுடைய அல்லாஹுடன் முழுமையான பொருத்தத்தில் அந்த வேலையில அதற்கு பேரில் சொன்னாங்க அல்லாஹ் உங்களோட தோழருக்கு ே ஆக அவர்களது இஸ்லாத்திற்கு முன்னால நிறைய பணம் நிறைய செல்வம் சொத்துக்கள் செல்வங்கள் அனைத்தையும் தியாகம் சேராங்க தியாகம் செய்து அவர்களுடைய கடைசி நிலாம ஒன்றுமே இல்லாத நிலையில தான் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதற்கு மாற்றமாக இன்னும் சில சகாபாக்கள் இஸ்லாத்திற்காக செலவு செய்யறாங்க தக்காசாவுக்கு சொல்றாங்க அது எந்த தியாகம் எந்த விதமான தக்காசா பணத்துடைய தக்காசாவா உடனுடைய தக்காசாவா நேரத்துடைய எந்த தேவையாக இருந்தாலும் சரி அனைத்து தேவைகளுக்கு முன்னால் அதுல கூறுகின்றார்கள் அவர்களை எல்லாம் தன்னுடைய பொருளில் நூற்றுக்கு நூறு செலவு செய்திருக்கிறார் செலவழிக்க நாங்கள் யோசிக்கிறோம் அந்த அவர்கள் தெரிஞ்சது கொஞ்சம் நூற்றுக்கு நூறு செலவு செய்றாங்க ஒரு யாசகம் உங்களுக்கு ஏதாவது அதற்கெல்லாம் தன்னுடைய மகன் அதற்கன் அனுப்பி வைக்கிறாங்க போய் ஒரு ஏதாவது கேட்டு வாங்கி கொண்டு வந்து இவரு கொடுங்க போய் கேட்கிறாங்க கூறுகின்றார்கள் நம்முடைய வீட்டுல இருந்தா உங்களோட பாப்பா மாவு வாங்க ஒரு ஆறு கிரகம் தந்தாரு ரொட்டி சுடுவதற்கு மாவு வாங்குவதற்கு ஒரு ஆறு ஆறு கிரகம் தந்தாரு அந்த ஆறு திருகமே கூட எங்க வேற ஒன்றும் இல்ல அதில் அத்தன் வந்து சொல்றாங்க அதுல தலை ரவி எல்லாம் ஹோன்மா அவர்களுடைய அந்த இயற்கை நம்பிக்கை அல்லாஹோஸ்பர் அந்த அளவுக்கு அல்லா சொல்லிச்சா அதற்கு மேலால வேற எதுலையும் போகாது ரசூல் சொல்லிச்சா அதற்கு மேலால ஒரு சின்ன வீதம் கூட அவர்களுடைய நம்பிக்கையில குழவு ஏற்படாது அதற்கு தாலி சொன்னாங்க பாத்திமா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க மாவு வாங்குவதற்காக அந்த ஆறு கிரகம் மாத்திரமா இருக்குது என்ன சொல்லுவோம் சரி அந்த ஆறுல ஒரு அம்பேத்கா தேவாவது கொண்டு வந்து கொடுங்க அதில் ஒரு சாபா கொண்டு வந்து கொடுங்க அதற்கு தாலி சொன்ன அந்த நீங்க போய் அந்த ஆறு கிரகமே வெடிச்சு நீங்க என்னிடமிருந்து வாங்குவீங்களா கிவிப்பீங்க நூத்தி நாற்பது கிரகமும் விற்க போறேன் அலிரதியான்னு சொன்னாங்க இந்த இடத்துல கட்டிட்டு போங்க பின்னால வந்து பணத்தை வாங்கிக்கோங்க அவர் கட்டிட்டு போறாரு அதுல அலிரதியான்னு சொன்னாங்க நான் உங்ககிட்ட வாங்கிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கூட களியல்ல ஒராள் வாராரு வந்து கேட்கறாரு இந்த ஒட்டகத்துடைய சொந்தக்காரன் யாரு அலிரதியான்னு சொன்னாங்க நான் ீங்களா விற்க போறேன் எவ்வளவுக்கு விற்கிறீங்க இருநூறு இருநூறு திருகம் கொடுத்து வாங்கிறாரு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த அமைப்பு உட்கார்ந்து கொண்டு அந்த காலுடைய அமைப்பு கூட மாற்றல்ல அந்த இருப்பை கூட மாற்றி உட்காரல்ல அதற்கு முன்னால ஒரு ஆள் வராரு வந்து இருநூறு திரகம் கொடுத்து அந்த வாங்கிறாரு வாங்கினவருக்கு நூத்தி நாற்பது கொடுத்துட்டு நீளமுள்ள அறுவதற்கு யாரது ஒரு நனவை கொண்டு வந்தா அதற்கு நாம் பத்தை கொடுப்போம் இப்பொழுதுதான் உங்களுடைய பாருங்க எவ்வளவு சீக்கிரமா வாதாவை நிறைவேற்றி காட்டு ஆறுக்கு அறுபதே தந்துவிட்டான் உங்களை தாய் சக்கோணத்து கொடுங்கான் அதர சத்தன் ரெல்லாம் வாங்கு அவர்கள்ட்ட அதர தலை ரது எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க இந்த திற நூற்றுக்கு நூறு திறவு செய்யறான் மற்ற மாதிரியு பகடமா வேறொரு ஊரை சொல்லுவாங்க போகணும் சொல்லுவாங்க மாற்ற தபுக்கையே குறிப்பிட்டு சொன்னாங்க தூரமான பிரியாணம் ஒரு அறுநூறு எழுநூறு கிலோமீட்டர் செல்லும் பயங்கரமான காலம் தூரமான பிரயாணம் போனா வருவதற்கு ஒரு மாதம் ஒன்னரை மாதம் ஆகும் குறிப்பிட்டு சொன்னாங்க மக்கள் செல்ல சேகரித்து போடுங்களை தெரியும் அவங்க கொண்டு வந்த பொருளின் அளவு குறைவோ அதில் ரவி கொண்டு வந்த பொருளின் அளவு அதிகம் ஆனால் நபியுடைய கேள்வியை பாருங்க அதற்கு அளவுன்பிவர்கள் விட்டு வந்தேன் ஒரு கட்டை ஒன்று இருக்கும் குடிப்பதற்கு ஒரு கோப்பை இருக்கும் இங்கிருந்த தண்ணி கொண்டாடுறதுக்கு ஒரு சோல் துருச்சி இருக்கும் ஏதோ ஒரு நாலஞ்சு நான் நூத்துக்கு நூறு கொண்டு வாராங்க அதில் தமர் ரவி அல்லாஹூ நிகேரா நூற்றில் ஐம்பது கொண்டு வராங்க அதில் அந்த வேலையில பெரிய பணக்காரராக இருந்தாரு கொடுக்கணும் என்ற எண்ணம் எல்லார்டையும் வராது அதுவும் பெரிய ஒரு கணிசமான செலவு செய்ங்க அதற்குமான் நானே அதாவது ஒரு ரிவாயத்தில் வந்து பத்தாயிரம் திருகம் இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்து பத்தாயிரம் பத்தாயிரம்ீனருக்குள் வந்து நபியுடைய மடியில நாணயமா போடுறாங்க நபி அவங்க புரட்சி பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக நீங்க ராசியமா மறைமுகமாக மறைத்து பகிரங்கமா செய்தீங்களோ அவைகள் அனைத்தையும் நீங்க மரணிக்கின்ற வரைக்கும் செய்யக்கூடிய பாவங்களை அல்லா மன்னிப்பானாக செஞ்சிட சொன்னாங்க மேலான பெரிய கணவான்களே தகவல்களை பின்னால சொன்னாங்க யார சூழல்லாம் அழைய சுழு சுல் இந்த படை இந்த படை போகுதே தபுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினுடைய முழு செலவு என்னுடைய செலவு அதாவது மூன்றில் ஒரு பகுதி ஆயிரம் பேருக்கு வாகனம் நான் தான் கொடுப்பேன் ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு ஒட்டகம் தொள்ளாயிரத்தி ஒட்டகம் ஐம்பது குதிரை ஆயிரம் வாகனங்களை ஒரே சபையில கொடுக்குறாங்க ஆயிரம் வாகனம் என்ன லேச காலத்திலே பாருடையம்ளே கணவான்களே சகோதர்களே ஒரு சமேத பல மில்லியன் கொடுத்தார்கள் என்றால் செலவழிக்கிறதும் பொருள் ஏற்படுத்த அந்த பொருள் அதிகமானவர்கள் நெய் வியாபாரம் வியாபாரம் செய்யறது என்னுடைய சரியில்லை அவர்கள் கௌரவத்தை பார்க்கல இந்த அதாவது மக்களுக்கு மத்தியில் உள்ள அந்த பார்க்கல அல்ல கூடி உத்தரவை முறையில செஞ்ச அல்ல செய்வான் இறங்குவதற்கு கீழே இறங்காது இறங்கி சீர வர அவருடைய மனம் அகம் கொடுத்தது இல்லை அதனால தான் இன்றைக்கு நிறைய பேர் பேய்களை காத்தெடுத்துக் கொண்டு வட்டி கெடுத்துக் கொண்டே நாளாயம் இருக்கிறது அல்பானில் அயாலே என்னுடைய அரப்புக்கு இரண்டாயிரத்தை கொடுக்கிறேன் என்னுடைய குடும்பத்திற்கு இரண்டாயிரத்தை கொடுத்தேன் நீங்க எதாவது செலவு செய்வீங்களோ அதிலையும் அல்லா பறக்க செய்வானாங்க உங்களோட பெமிலிக்கு நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்களோ அதிலையும் அல்லா பறக்க செய்வானாங்க அதுலேனாவோ அதாவது நூற்றில் ஐம்பது அதாவது நேர் நூற்றில் ஐம்பது வீரஸ் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யறாங்க இதை பார்க்குறாரு ஒரு சகாபி ஹதரகாபு வக்கீல்கள் எல்லாம் வந்து அவங்க பெரிய பணக்கார சகாபி இல்லை வீடு வாக்கல்களும் பெருசாக இல்லை காணி பூமிகளும் பெருசாக இல்லை அவங்க சாதாரணமா எங்கிற காலத்தில் இருந்த போட்டார் மாதிரி இந்த மூட்டை தூக்கிற மாதிரி பேமண்ட்ஸ்ல மாதிரி அவர்களுக்கு சாதாரணமான கூலி வேலை செய்கிறாரு ஆனால் அவருடைய உள்ளக்களை நான் மிதாவது செய்யணும் அதர சொஸ்மான் ஆயிரம் பொத்தகத்தை கொடுக்குறாரு பத்தாயிரம் ஜி ரஹாம கொடுக்குறாரு அதர தபோபக்கர் வீட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு அதர தொமர் வீட்டிலிருந்து இதில் பாதியை அப்துல் ரஹ்மான் நேர் பாதையை கொடுத்துட்டாங்க நானும் மிதாவது செய்யணும் உள்ளத்தில் போற வழியில ஒரு யூதனை கண்டு ஏதாவது வேலை இருக்குது அவங்க வீட்டுல சொறாங்க வீட்டாண்ட இல்ல எங்கள தோற்றத்தில் உள்ள ஈட்டப்பழ மரங்களுக்கு நீங்க தண்ணி ஊற்ற வேளாண்ட இருக்குது அதற்கு அப்போ வாக்கிறது எல்லாம் வாழ்வோம் முழு வேலை செய்யறாங்க இரவு பூரா கிணத்திலிருந்து அந்த நீரை இறைத்து இறைத்து அந்த ஈட்ட மரங்களுக்கு ஊற்றிறாங்க அடுத்த காலை வரைக்கும் கூலி வேலையை செஞ்சிட்டு அந்த யூதன் ஒரு இரண்டு மறைக்காலித்த பழம் ஒரு நாலு அஞ்சு கிலோ ஈக்கும் எடை அவளுக்கு ரெண்டு மறைக்கால் ஈத்தப்பழத்தை கொடுக்குறாங்க சமூகத்திற்கு முன்னேற்ற ஒரு மறைக்கால் என்னுடைய குடும்பத்தை நான் கொடுக்க போறேன் அங்கே மன மாதிரி நிறைஞ்சிருக்கு தூவிப்படுங்க ரெண்டு கிவுடைய பட எல்லாத்திலையும் போய் படத்தும் தேவையா அப்துல் ரஹமான் நாலாயிரம் இருந்தது இரண்டாயிரத்தை கொடுத்தாரு இந்த அபு அக்கீர் ரெண்டு மலைக்கால் ஈட்டப்படத்தில உண்டை வந்து கொடுக்கணும் இவர் அப்துல் ரஹமான மாதிரி பெருமைக்கு செய்தாரு முகசூடிக்கு தான் சேராரு சொல்லி عند مناسكين دلس اميه كانت تامده قرآن للرآية الله رسيح كان حضرت ابو اكيرو ريب يشيك له عند الوقت وانده يخلص وره كنواندرفان حضرت جبريل عليه السلام وانده آسود لانده نبيا يقول لكم النعلى الذين يلمزون المتبعين من المؤمنين في الصدقات والذين لا يجدون إلا جهدهم فَيَسْتَخَرُونَ مِنْهُمْ تَخِرَّ اللَّهُ مِنْهُمْ وَلَهُمْ عَذَابٌ أَلِيم முனாசிக்கன்கள் இருக்கிறாங்க அவர்கள் என்ன செய்றாங்க முஸ்லிம்கள் யாரு வாரி வாரி வறஞ்சுகின்றார்களோ அவர்களையும் குறை கூடுகின்றார்கள் அவர்களையும் குத்திக் காட்டுகின்றார்கள் இன்னும் சிலர் வல்லதே நலாயும் இன்னும் சிலர் அவர்களுடைய கூடி வேலையை தவிர அவர்களுடைய அந்த கஷ்டப்பட்ட தொழிலை தவிர வேறொன்றும் இல்லை அவர்கள் செலவழித்ததையும் பார்த்து கேலி பண்ணுறாங்க நான் அவர்களை கேலி பண்ணுகின்றேன் என்னுடைய தாசம் என்னுடைய லாடத் அவர்களுக்கு உண்டாவதாக என்னுடைய பயங்கரமான வேதனை அவர்கள் மீது இருக்குது அதற்கு அபோ அக்கையினுடைய சிலார் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அவருடைய விடயத்துல அல்லாஹ் குரானுடைய ஆயத்தை இறக்கி நபி அவர்களுக்கு விவரிக்கின்றான் எதை சொல்ல வாரோம் அண்ட பெரிய அடிப்படையில் வர்கள் அவர்களுக்கு போதுவா அவர்களும் நூற்றி ஐம்பத செலவு செய்தாங்க மேலாண் பெரியார்களே அன்பிற்குரிய பனவான்களே இந்த செலவையும் அவங்க பாவத்தோடு செய்யல முக்கியமான விஷயம் அதை சுமையோடு செய்யல அது விருப்போடு செய்யல மாற்றமாக விருப்பத்தோடு செய்தாங்க அசையோடு செய்தாங்க ஆர்வத்தோடு செய்தாங்க போட்டி போட்டுக் கொண்டு மூணாவது பொருளில் சேதம் ஏற்படுகின்றது அந்த சேதத்தையும் புரிஞ்சு கொள்றாங்க வனத்தின் மினல் அம்புவார்கள் உயிர் சேதம் ஏற்படுகின்றது அந்த உயிர் சேதத்தை கூட அவர்கள் விருப்பத்துடன் மன விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்றாங்க வேலான பெரியார்களே கணவான் கடையே அந்த உயிர்த்தியாக வருகின்றது அந்த வேலையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினான் ஆரம்பத்தில் பச்சியை பொறுத்துக் கொண்டாங்க பயத்தை பொறுத்துக் கொண்டாங்க பொருள் சேதம் ஏற்படுது அதையும் பொறுத்துக் கொண்டாங்க நாலாவது உயிர்த்தியாக வருகின்றது அந்த தியாகத்திற்கு தயாரானாங்க அந்த தியாகத்துடைய பலன்தான் நூற்று முடிவு செய்த அந்த தியாகத்திற்கு முன்னால் உள்ள உடல்ல காயம் ஏற்படுது உடல்ல ரத்தம் அந்த தியாகத்தை கூட அல்லா பொருந்து அதன் மூலமாக கூட பலர்களுக்கு நாங்கள் பார்க்கலாம் அதிர தபுபக்கர் சித்திகளவியல்லாம் ஓன் அவர்களுடைய சரித்திரம் எங்களை தெரியும் ஆரம்ப வேலையில இசலா சேர்த்து கொள்றாங்க இந்தியோகத்தில் அபுபக்கர் அமைதியா போங்க அசியமான முறையில செய்யுங்க ஆனா அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து அந்த அந்த ஆசை அரசுல போய் சத்தம் போட்டு தாவத் கொடுக்குறாங்க அதை குறை செயல்களால் தாங்க முடியல வாராங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அதிர தபுபக்கரவியல்லா ஓனுவோம் எவ்வளவு கண்ணியமான ஒரு மனிதர் அந்த கண்ணியமான மனிதரை செருப்பால் மிதிக்கிறாங்க கண்ணத்தில் தெரியாத அளவுக்கு காப்படுத்துறாங்க மயக்க முற்று கீழே அவர்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்படுது மாலை நேரமான வந்த சருத்திரம் எல்லாம் தெரியும் சாப்பிட சொன்னா சாப்பிடலூர் இருக்கானதுக்கு பின்னால அவங்களோட தாய் தான் என்ன செய்யறாங்க அதை கபுபக்கர நபீரத்திர கூட்டிக் கொண்டு வராங்க வந்து நபி அவர்களை சந்திக்கிறாங்க முதலாவது கேட்கிறாங்க யார சூழல்லாம் உங்களோட நிலைமை எப்படி நீங்க நல்ல சுகமாக இருக்கிறீங்களா கேட்டுட்டு இரண்டாவது சொன்ன வார்த்தை என்ன என்னுடைய தாய்க்கும் நீங்க அதே நிமிஷத்தில் காலையில செருப்பால் அடிப்பட்டாங்க கண்ணத்தில் அடிக்கப்படுறாங்க உடம்புடைய நிறம் மாறி முகத்துடைய தோற்றம் மாறி அந்த தியாகம் அவருடைய தாய்க்கு அல்லாஹ் அவர்களுடைய சகோதரன் அவர்களுடைய முகத்தில் அடிக்கிறாங்க இரத்தம் வெளியாகியது அந்த சொத்து அதில் காரணம் அன்றைய மாலையே அதில் நபி அவங்க போறாங்க அந்த நிலைமைங்களை தெரியும் திரும்பி வாராங்க ஏற்றினது மட்டுமில்ல அடித்தது மட்டுமல்ல சிறுவர்களை தூண்டிவிட்டு அவர்களும் நபி அவர்களை விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க நாலு புறங்களால் அடிச்சாங்க போனது தேஜமுன ஹாரி சாரதி சொல்லுவாங்க நான் நபிக்கு பின்னால போய் கொண்டிருப்பேன் அவங்க முன்னால வந்து அடிப்பாங்க ஓடி போய் முன்பக்கத்தால நான் நபி அவர்களை கவ பண்ணுவேன் பொழுது பக்கத்தால வருவாங்க இடது பக்கத்தால வருவாங்க சில நேரங்கள்ல நவியவங்க அப்படியே கீழே குஞ்சு கொள்வாங்க பூமியில் உட்கார்ந்துருவாங்க அந்த சிறிய குழந்தைகளுடைய அடி தாங்காமல் மேலான பெரியார்களே கணவங்களே தகவல்களே எந்த அளவுக்கு ஆதிசா அருதிய சொல்லுவாங்க அப்படி நடந்து வந்து அபூல் அஹபுடைய மகன்மாருக்குடைய தோட்டத்தில் ஒதுங்கிறாங்க இப்ப நவியவங்க ஓய்வெடுக்க போன நேரத்துல நவியுடைய செருப்பை கலத்த நான் பார்த்தேன் கலட்ட முடியல ஏன்னா நவியுடைய செருப்பு இரக்கத்தோடு ஒட்டி இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நான் செருப்பை கலட்டினேன் அபூ லகபுடைய மகன் எவ்வளவு பெரிய விரோதி நபியுடைய விரோதத்தினால நபியுடைய மகளையே தலா சொல்லிவிட்டவன் தான் அபுல் அகபுடைய மகன் ஆனால் நபியுடைய இந்த தோற்றத்தை பார்த்து அவனுக்கு வந்துருச்சு அவன் தன்னுடைய அடிமை கொஞ்சம் பழத்தை கொடுத்து சொல்றான் போய் அந்த நகரை கொடுத்துட்டு வாங்க அபுல் அகபுடைய மகனுடைய அடிமை அந்த பழத்தை கிடைத்து கொண்டு வராரு நபிக்கு முன்னாள் வைக்கிறாங்க நபி அவங்க சொல்லி சாப்பிடுறாங்க கொஞ்சம் ரசிச்சுட்டு அந்த தாவத்துடைய கவலை பாருங்க இவருக்கு ஹிதாய் கிடைக்கணும் இவர் திசாத்துக்குள்ள வரணும் ஒரு <Sessly> நபிவங்க அந்த ஊரை சொன்னவுடன் அந்த அட்டாத்துக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் எங்க ஊரை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படி ஊருடைய நிலைமைகள் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி இப்பொழுது தாவர் கொடுக்குறாங்க அட்டாத்துக்கு கடைசி அட்டா நபியுடைய ரெண்டு கைகளையும் கால்களையும் உத்தமிச்சு அதுக்குள்ள வந்துடுறாரு தாய்ஃபுல நபி அவங்க கஷ்டப்பட்டாங்க நபியுடைய உடம்புல இருந்து இரக்கம் வெளியாக்குது முதலாவது அல்ல அப்தாத்துக்கு கொடுக்கிறார் இப்ப அந்த வந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுடைய மக்களுக்குள்ள வந்து சேரல்ல வார வளையிலங்கியோ இரவுல தங்கி ஒரு நாள் பஜ்ஜுடைய வேலையில நபி அவர்கள் சுபகத்தொழுந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ ஒரு ஜின்களுடைய கூட்டம் வருது நபி இடத்துல நபி சல்லா வாரிசல்லம் அவர்கள் போராண உதுறாங்க அந்த போராண ஜன்கள் கேட்குது கேட்டுட்டு அந்த ஜின்களுடைய கூட்டம் அவர்களுடைய ஊர் அதே ஈராக்கில் உள்ள பகுதிக்குத்தான் போகுது அதையும் குரான் அப்பா குறிப்பிடுகின்றான் ஓ இது பரப்னா இணைக்க ந பரம் எஸ்டமி ஊனல் குரான் பலம் காலூ அன்சி தூ பலம் புகியவல்ல ஈராக்கி முந்திரேன் ஒரு ஜருடைய கூட்டத்தை நாமே உங்களின் பக்கம் அனுப்பிவிட்டோம் அந்த ஜிங்கருடைய கூட்டம் வந்தாங்க நீங்க ஓதிர வேலையில தன்னுடைய மண்ண மற்ற நண்பர்களை பார்த்து சொன்னாங்க வாய்ப்பத்தி மௌனமாயிரீங்க இவர் ஓதுறத்தை ஓதி முடித்ததற்கு பின்னால அவர்களுடைய ஊர்களுக்கு போய் சொன்னாங்க பதில் கொடுங்க அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய கூட்டம் சேரவே இல்லை பெரிய கூட்டத்திற்கு I died, I could have done it. மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோர்களே முழு சகாபாக்குடைய சரித்திரங்களை நாங்கள் எடுத்துக் கொண்டோம் எந்தெந்த தியாகம் சேராங்க அந்த தியாகத்துடைய அளவுக்கு அல்லா நிலைமை கிட மாட்டான் எந்த வேலையில உடலுக்கு காயம் எந்த வேலையில உடலிலிருந்து இரட்டம் எந்த நேரத்தில் உடலுக்கு ஆபத்து ஏற்படுதோ கொடுக்கப்பட்ட பரிசுகள் தான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோர்களே அதே மாதிரி தான் அனைத்து சகாபாக்களும் சொல்றாங்க எந்த தக்காள்தான் வந்தாலும் சரி பின்வாங்கல்ல அவர்கள் போட்டி போட்டு கொண்டு வாராங்க அது மாத்திரமல்ல தியாகம் செய்ய முன்னா செய்யறாங்க நடக்க முடியவர் நீங்க ஊழலுக்கு அனுமதியை தந்து இருக்கிறார் இருக்கிறாங்க விருமா இருக்கு வெளியாகும் அனுப்பி வைக்கப்படாது என்னுடைய குடும்பத்தின் பக்கம் மீண்டும் திருப்பி அனுப்பி வைச்சுடாது பதிவு செய்யரும் அல்லது சத்தியமாக கண்டேன் அம்பரைய நொண்டி காலுடன் நொண்டி நுண்டி சோர்க்கம் சென்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னாங்க அப்ப அல்லாவுடைய பாதையில சைதாகணும் நவீனத்துல வந்து கெஞ்சறாங்க அல்லாஹ் கேட்கிறாங்க நாளை என்னுடைய மூலக்கூடிய அந்த எதிரி அவர் இப்படி இப்படி இருக்கணும் இந்த வீரம் உள்ளவராயிருக்கணும் அவர் என்னுடைய பூக்கா இருக்கணும் என்னுடைய காதா இருக்கணும் என்னுடைய நெஞ்ச பிடிக்கணும் என்னுடைய வைச்ச கிளிக்கணும் என்னுடைய உறுப்புகள் வெளியில வரணும் இந்த அடிப்படையில ஜுவா தேதான் அல்லாஹோடைய இந்த யுத்தத்துல கலந்து கொள்றாங்க மேலான பெரியார்களே அன்பிருக்கூடிய கணவான்களே சகோர்களே பசியையும் தாங்கினாங்க தாகத்தையும்த்தையும்து பொது அந்த பொருளை செலவழிக்கக்கூடிய கட்டம் அதையும் வருது போட்டி போட்டுக் கொண்டு போறாங்க மத்தியில் போட்டு மாப்பாவுக்கு மகனுக்கு மத்தியில் போட்டு அதை கட்டம் ரெண்டு பேரும் சகோதரர்கள் ஒரே ஒரு கவசம் இருக்கிறது பெருமையோட போறேன் இல்ல நீங்க அணிஞ்சிட்டு நான் பெரும் போறேன் ரெண்டு பேருக்குமே போட்டி அப்துல்லா சொல்றாங்க நான் கலந்து கொள்றேன் நீங்க வீட்டில் வீட்டில் ஒன்பது குமரிகள் இருக்குது வீட்டுல ஒரு வாயத்துல ஏழு என்று வருது இன்னும் ஒன்பது மகள்மார் அப்துல்லாவுக்கு ஒன்பது சகோதரிகள் வீட்டு மாப்பாவுக்கும் மகனுக்கும் மத்தியில போட்டி சீட்டு போட்டு பார்த்தா அப்துல்லா ஹதி அல்லா அவர்களே பெயர் வருது அதுல அவங்க ஆகிறாங்க மீதான பெரியார்களே கணவான்களே சகோக்களை ஆஹா உயிர குறுக்கிறதே போட்டி போட்டாங்க பசி வந்தாலும் அதை கொண்டாங்க பயம் வந்தாலும் ஏற்றுக் கொண்டாங்க பொருள் அதையும் சகித்துக் கொண்டாங்க உயிர் தியாகம் வருது போட்டி போட்டுக் கொண்டு போறாங்க அவர்களுக்கு அவர்களுக்கு உலகத்துல வேறு யாருக்கும் கிடைத்திருக்காது அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹுடைய ஜீனுக்கு தியாகம் செய்தாங்க அதனால அவர்கள் ஒவ்வொருவரை பற்றி ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம் சாதிப்படும் எல்லாரும் அவருடைய மரண செய்தியை கேட்டு வானத்தில் உள்ளது அவர்களுக்காக சிறிய தந்தை முறையில் நபியுடைய பால் குடி சகோதரர் நபி அவர்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்த கூறு பெயரை சிங்கம் வெக்கன் அவர்களுக்கு உலகத்திலேயும் அல்லா கண்ணியத்தை பெரிய பாக்கியங்களை வைத்திருக்கலாம் உழைப்ப தன்னுடைய குறிக்கோள் அடித்தாங்க அவைகள்ாரையும் சகோர்களே அந்த அடிப்படையில் எங்களால் முடிந்த அளவு சின்ன சின்ன தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறோம் பெரிய என்ன நடக்குது ஒவ்வொரு குடும்பத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது எல்லாத்த பத்தியும் அதனால எங்களை தியாகம் இன்னும் தேவை அதற்காகவே காலங்கள்ல கொஞ்சம் காலத்தை நேரங்களில் கொஞ்ச நேரத்தை பணங்கள்ல கொஞ்சம் பணத்தை செலவழித்து அவசர அவசரமா அல்லாவுடைய பாதையில் விடுக்கணி போறதுக்கு நாங்கள் எல்லாரும் உறுதியாக இயற்றி வைப்போமா